தலைப்பு முப்பத்து ஒன்று பெருமான் அருள் மறைய அரசன் ஆலயம் புகுந்து வணங்கள் அரசன் செய்த தோத்திரங்களை திருச்செவி ஏற்றுக்கொண்டு தியாகராஜ பெருமான் நம்மிடத்தில் அன்புள்ள அரசனே நீ இன்னும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நமது அருளிய துணையாக கொண்டு இவ்வுலகத்தையெல்லாம் ஒரு கீழ் ஆண்டு மெய்யறிவு விளங்கி மாறாத மகிழ்ச்சியோடு இருக்க கடவாய் பின்பு எக்காலத்தும் மீளாத பேரானந்த போகத்தை நாம் தருவோம் என்று அருள் புரிந்து கணங்களுடன் அந்தர்த்தானமாக எழுந்தருளினார் அது கண்டு மனு சக்கரவர்த்தியானவர் பின்பும் கீழ்விழுந்து நமஸ்கரித்து தொழுது தோத்திரம் செய்து கொண்டு அப்பசுவையும் கன்றையும் உபசாரத்துடன் நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து மிகுந்த சுகத்திலிருக்கும்படி செய்வித்து கலாவல்லவனை கட்டி அணைத்து கொண்டு என் புத்திரன் பழிக்கு ஈடாக செய்தற்கரிய செய்கையை செய்து கொண்ட அன்புள்ள அமைச்சனே உன் போல் எனக்கு இனியவர்கள் உண்டோ என்று உபசரித்து பின்பு வீதிவிடங்கனென்னும் மைந்தனை எடுத்து மடிமேல் வைத்து முத்தம் கொடுத்து உச்சி மோந்து யான் செய்த புண்ணியத்தால் கிடைத்த புத்திரனே உன்னால் அல்லவோ உயர்வையடைந்தேன் என்று உபசரித்து பின்பு மைந்தனும் மந்திரியும் தாமுமாக கமலாலயம் என்னும் கோயிலுக்கு சென்று ஆசாரத்தோடும் அன்போடும் விதிப்படி சிவபெருமானை தரிசனம் செய்து அபிஷேகாதி சிறப்புகளும் அநேகம் திருப்பணிகளும் செய்வித்து தொழுது வணங்கி துதித்து வளங்கொண்டு விடைகொண்டு புறப்பட்டு அந்நகரத்திலுள்ள ஜனங்களெல்லாம் மனங்கழித்து வாழ்த்தி புகழும்படி மங்களவாத்தியங்கள் முழங்க வீதியை வளமாக வந்து அஷ்டமங்களங்கள் ஏந்திய சுமங்களிகளும் அந்தனர் அமைச்சர் முதலானவர்களும் வாழ்த்தி மங்களச் செய்கைகளோடு எதிர்கொள்ள அரண்மனையில் சென்று வேதியர் துறவினர் விருந்தினர் உறவினர் முதலானோர்களுக்கு அவர் அவர்களுக்குத் தக்க வரிசைகளை செய்து மகிழ்வித்து கற்புநிலை தவறாத மனைவியார் மனங்குளிர்ந்து கழிக்கும்படி மைந்தனை காண்பித்து மந்திரி முதலானவர்கள் சூழ சிவானு கிரகத்தால் சிங்காசனாதிபதியாய் உலகத்தையெல்லாம் ஒரு குடை நிழலில் வைத்து அரணறிப்படியே அரசாட்சி செய்திருந்தார் வாழ்த்து நேரிசை வெண்பா வாழி மனுச்சோடர் வாழியவர் மைந்தன் வாழியவர் மந்திரியாம் வல்லவனும் வாழியவர் செங்கோன் முறை அவர்தம் சீர்கேட்பவர் வாழி எங்கோன் பதம் வாழியே எோன்பதம் வாழியே திருச்சிற்றம்பலம் மனுமுறை கண்ட வாசகம் முற்றிற்று